நாங்கள் நபிசூ அலகி வசல்லம் அவர்களிடம் சென்றோம் அவர்களுடன் தங்கியிருந்தோம் நபிசல்லாஹூ அலஹி வசல்லம் அவர்கள் இறக்கு குணமுடையவர்களாக இருந்ததால் நீங்கள் உங்கள் ஊர்களுக்கு சென்று அவர்களுக்கு கற்றுக்கொடுங்கள் என்றும் என்னென்ன தொழுகையை இன்னென்ன நேரத்தில் தொழுங்கள் என்றும் தொழுகை நேரம் வந்ததும் உங்களில் ஒருவர் வாங்க சொல்லி மூத்தவர் இமாமத் செய்ய வேண்டும் என்றும் கூறினார்கள்